அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவில் துணிவு பரிசு கிடைக்கும் வாய்ப்பு எல்லோருக்கும் இருந்தும் யாரும் அதை பெற முயற்சிக்காததற்கு காரணம் ஆபத்தை எதிர்கொள்ளும் துணிச்சல் இல்லாததுதான் நாம் சிறுவயதிலிருந்து அப்படி பழக்கப்படுத்தப்பட்டுள்ளோம் குழந்தை வெளியே செல்லாமல் இருக்க கதவுகளுக்கிடையில் பலகை போடுவது அகலமான வாளிக்குள் குழந்தையை அமர வைப்பது என அதிகமான பாதுகாப்பு உணர்வு நம் மனதில் பதிக்கப்பட்டுள்ளது பாதகங்களை அதிகமாய் யோசிக்க நாம் பழகியுள்ளோம் சிறு வயதில் குட்டியை நல்ல பெரிய சங்கிலியில் கட்டுவார்கள் அது சிறிய தூரம் நடந்து பின்பு இழுத்து பார்க்கும் அதனால் இழுக்க முடியாது இப்படியே வளர்கிற யானை தான் கட்டப்பட்டுள்ள சங்கிலியைப் போல பல மடங்கு சக்தி வாய்ந்த சங்கிலியை இழுத்துவிடும் அளவிற்கு வளரும் பொழுது நம்மால் முடியாது என்று இழுத்து பார்ப்பதே விட்டுவிடுகிறது இப்படித்தான் நமக்கு நாமே போட்டுக்கொண்ட வட்டத்திற்குள்ளே வாழ பழகிவிடுகிறோம் பின்பு அவசியம் ஏற்படும் பொழுது கூட வெளியே வருவதற்கு பயப்படுகிறோம் நமது தைரியத்தின் அளவிற்கு ஏற்றவாறு தான் நமது வாழ்க்கை விரிவடையும் பிரச்சனைகளை எதிர்கொள்வதன் மூலம்தான் தீர்வு காண முடியுமே தவிர அவற்றிலிருந்து ஓடி ஒதுங்குவதால் தப்பிக்க முடியாது நம்மை பயமுறுத்துகிற நிகழ்வுகளில் இருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரே வழி அவற்றை துணிச்சலாக ஏற்றுக்கொள்வதுதான் நம்முடைய மனதில் துணிச்சலை நாம் பதிவு செய்வோம் நிச்சயமாகவே நம்முடைய காரியங்களை துணிச்சலோடு எதிர்கொள்வோம் முயற்சி பெறுவோம் வெற்றி பெறுவோம் நன்றி